தாழ்மைக்கும் கீழ்படிதலுக்கும் முன்மாதிரியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதல் ஒரு வழிச்சாலையா obedience one way? வே வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று பெய்து இரண்டாமத்தியாயம் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கேள்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கேழ்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சுவாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுவாதினத்தை துர்கனத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் இஜமான்களுக்கு கீழ்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்ட குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் ஒன்றையும் வீண் பெருமையோடு செய்யாமல் மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள் லெட் நத்திங் பி டன் த்ரூ ஸ்ட்ரை ஃபார் வெயின் க்ளோரி பட் இன் லோலினஸ் ஆஃப் மைண்ட் Let each better than himself. கீழ்படிதல் என்றதும் அது எப்போதும் பெரியோருக்கு சிறியோரே கீழ்படிய வேண்டும் என்ற ஒரு வழி சாலையாய் அமைந்து விடக்கூடாது அப்போ சிலன் இப்படி சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் மூத்தவருக்கு கீழ்ப்படிவதை விட கீழ்படிய அதிக மகிழ்ச்சி அதிக முதிர்ச்சி தேவை இளைஞரும் கீழ்வரிசை பணியாளரும் சில காரியங்களை அலசி பார்ப்பதிலும் தீர்மானிப்பதிலும் பல சமயங்களில் முதியோர் மற்றும் தலைவர்களை விட கூடுதல் விவேகமாக இருப்பார்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்வது வயோதிபரும் ஆனவர்களுக்கோ பெரிய சங்கடம் ஆனால் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் திறந்த மனது வளைந்து கொடுக்கும் திறன்சிபிலிட்டி ஓபன் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இளைஞர்களுக்கு சாதாரணமான உலக வரலாற்றிலும் போதுமான சான்றுகள் உண்டு கடவுளுடைய புனித மலையில் இயேசாய பதினோராம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் ஒரு சிறு பையன நடத்துவான் அவன் தான் அங்கே தலைவனா தனது போதகர்கள் மற்றும் தன்னுடைய முதியோர்களை விட தனக்கு கூடுதல் அறிவும் ஞானமும் அருளப்பட்டதாக தாபீது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்பது நூறாம் வசனங்களிலே சாட்சிட்டுகிறான் இறுதிக்கால அருள்மாரியில் கூட முதியோர்களுக்கு கிடைப்பது சொப்பனங்கள் இளைஞர்களுக்கு கெட்டுவதோ தரிசனங்கள் என்று நாம் பார்க்கிறோம் குடும்ப சூழலை எடுத்துக்கொள்வோமே ஏதோ ஒரு சூழலில் பிள்ளைகள் சொல்லுகிறபடி செய்வதை பெற்றோர் மதிப்பு குறைவாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே தங்கள் மனைவியர் சொல்லுவதை கேட்டுவிட்டால் கணவர் தங்கள் தலைமையையும் இழந்து விடுவதில்லை சாரால் சொல்வதையெல்லாம் கேட்கும்படி ஒருமுறை கடவுள் ஆமரஹாமுக்கு சொல்லவில்லையா ஆகார புறம்பே தள்ளு என்று ஆண்டவர் சாராளோடு சேர்ந்து அவரும் சொல்லவில்லையா தங்கள் சபையில் ஒரு சாதா உறுப்பினரின் ஆலோசனையை பாராட்டிவிட்டால் தங்களுக்கு ஆபத்தை நேரிடுமோ என்று சொல்லி மேப்பர்கள் நினைக்க வேண்டியதில்லை பெரிய தலைவனாகிய மோசைக்கு சாதாரண ஆற்றிடையரான தன்னுடைய மாமனாரின் எளிய ஆலோசனை எவ்வளவு ஆசீர்வாதமாயிருந்தது ஓர் அடிமை பெண்ணின் சிறிய ஆலோசனை நாகமான் சுகமுடைய காரணமாயிருந்தது பணிவும் கீழ்ப்படிதலுமான பாவனை இந்த உலகத்திற்கு பலமின்மை என்பது போல் தோன்றலாம் ஆனால் இயேசு சொன்னது சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூ உலகை மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் மனத்தாழ்மையுடன் நாம் ஒருவரை ஒருவர் நம்மிலும் உயர்ந்தவர்களாக கருத வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் கிறிஸ்து தமது தந்தைக்கு அவ்வளவு பணிவுடன் கீழ்ப்படைந்ததாலேயே அவர் உன்னதங்களிலெல்லாம் உன்னதத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் நமக்கு தெரிந்த ஒரு வசன வாசிக்கிறேன் பிலிப்பியர் ரெண்டு மூன்றிலிருந்து வாசிக்கிறேன் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மெனொருளாக எண்ணிக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமையை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரொழினார் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி மான மக்களை கர்த்தயத்தப்படுத்துவதே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடிகளாகிய நமது பணியாக இருக்கட்டும் கண் கண்ட மனிதனுக்கு கீழ்ப்படியாதவன் கண்காணா மகிமனுக்கு கீழ்படிவது எப்படி கடவுளுக்கு கீழ்படுகிறேன் என்று சொல்லியும் சக மனிதருக்கு கீழ்ப்படியாதவன் எத்தன் நேர்மை அவனிடத்தில் இல்லை But does not obey his fellow man He is a crook. Sincerity is not in him. This way killpadithal in Marubura. Jephi Paul. And where you are Jesus Christ in the name of Thalma and that killpadithal and that adipanithal and that you are in the name of my name of Jesus Christ in the name of தாழ்மையான கீழ்ப்படிதலான வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையே எங்கள் ஒவ்வொருவர்களும் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வசனம் எங்களை அரைகூபி அழைக்கிறது கர்த்தாவே அவர்களையும் இவர்களையும் பார்ப்பதை நிறுத்தி உங்களுடைய குமாரனா இயேசுவை மாத்திரம் பார்த்து அவரை போலவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள எங்களை உந்தி தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்காக மறுபடியும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுகிற பகுதிகள் சக உறவுகளிலே நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற பகுதிகள் ஏதாவது இருக்குமானால் கர்த்தாவே அதை எங்களுக்கு உணர்த்தி அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் தாழ்மை உள்ளவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே